அவருக்கு நன்மைகள் உண்டு என்று நபி சொல்லு அணை கூறினார்கள் இரண்டு கீராத் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு பெரும் இரண்டு மலைகளை போன்றது என்று நபி சொல்ல அலிஹம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று மூன்று இரண்டு ஐந்து முஸ்லிம் ஒன்பது நான்கு ஐந்து